வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்திய குமார் இன்று ஏப்ரல் மாதம் நான்காம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூத்தி ஆண்டு உலகை சுற்றி வலம் வந்தமைக்காக பிரான்சிஸ் பிரேக் சர்பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ராபர்ட் வால் பிரிட்டனின் முதலாவது பிரதமராக பதவியேற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி பதினான்காம் ஆண்டு நெப்போலியன் முதல் முறையாக தனது மகன் இரண்டாம் நெப்போலியனை அரசனாக அறிவித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வில்லியம் ஹென்ரி ஹாரிசன் நுரையீரல் அலர்ஜியினால் காலமானார் பதவியில் இருக்கும்போது மரணமடைந்த முதலாவது அமெரிக்க அதிபர் இவராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியாவில் இமாச்சல பிரதேசம்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 ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மனோன்மணியன் பே சுந்தரம் பிள்ளை தமிழறிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மாகன்லால் சதுர்பேதி இந்திய ஊடகவியலாளர் கவிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு ஜான் கொத்தலாவள இலங்கை படைத்துறை அதிகாரி அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நிரூபன் சக்கரவர்த்தி திரிபுரா முன்னாள் முதலமைச்சர்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்ஷய் கண்ணா ஹிந்தி நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சிம்ரன் தென்னிந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி ஆண்டு ஜான் நேப்பியர் ஸ்காட்டிஷ் கணிதவியலாளர் இயற்பியலாளர் வானியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கார்ல் பென்ஸ் மெர்சிடிஸ் பென்ஸ் வாகனத்தை வடிவமைத்த ஜெர்மன் பொறியியலாளர் தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மார்ட்டின் லூதர் கிங் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காய்தே மினத் முகமது இஸ்மாயில் இந்திய முஸ்லிம் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜுல்பிகார் அலி போட்டோ பாகிஸ்தானின் நான்காவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு அங் இந்திய ஊடகவியலாளர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கி லட்சுமண ஐயர் எழுத்தாளர் கல்வியாளர்